الْحَمْنِ لِلَّهِ وَالْتَفَاعِ وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَىٰ مَنِ اشْتَفَاعِ وَعَلَىٰ آلِهِ وَأَصْحَابِهِ شُرَفَاعِ أَمَّا بَعْدِ وَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَىٰ فِي كَلَامِهِ مَزِيزَ وَسُبْطَانِ الْحَمِيرِ عَوْدِ اللَّهِ مِنَ السَّيْطَانِ الرَّجِيمِ بسم الله الرحمن الرحيم وسابقون للبرونه من المهاجرين والانصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوان وقال نبينا وقبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم اكرموا اصحابي بينه يارقوم وقال صلى الله عليه وسلم ايمن لا تصبوا اصحابي لو ان احدكم انفق مثل ودين ذهب ما بلغ مد احديم ولا نصيبا وكما قال عليه الصلاه والسلام اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم ان تحميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم ان كن ميد مجيد கண்ணியமான உலமா பெருமக்களே வருகையிலிருந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இந்த கூட்டம் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் விளங்கி இருப்பீர்கள் அல்லாஹு தாலா நமக்கு வாழ்க்கையில இந்த பரிசுத்தமான தீன தந்திருக்கிறான் இதாயத்தை கண்டிருக்கிறான் இந்த பொறுப்பு அல்லா ஒரு துவாவை நமக்கு கற்று தருகிறான் இப்படி ஓடும்படி எல்லா சொல்கிறான் எங்களுக்கு நீ இதாயத்தை காட்டியதற்கு பிறகு வழி பிரல செய்து விடாதே வழிகெடுத்து விடாதே என்ற துவாவை எல்லாம் எங்களை பார்த்து கேட்கச் சொல்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் நம்முடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு நேரான வழியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது என்ன பாசிலான சக்திகள் மிக வேகமான முறையில் எங்களுடைய சமுதாயத்தில் பலவிதமான கவர்ச்சிகளோட ஊடுருவி இருக்கிறது எங்களை பாதுகாத்து கொள்வது நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது நமது வாலிபர்களை பாதுகாக்கிறது சமூகத்தை பாதுகாக்கிறது ஒவ்வொருவருடைய கடமையான பொறுப்பாக இருக்கிறது அந்த பொறுப்புணர்வை நாம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம் பெருமானா செல்லல் ஆடை செல்லும் அவர்களுடைய மகப்பத் அகலும் வைத்தனுடைய மகப்பத் சகாபாக்களுடைய மகப்பத் இந்த தீனுக்காக பாடுபட்ட நல்லடியார்கள் மீது இருக்கக்கூடிய மகப்பத் இதெல்லாம் இந்த தீனுடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது யாரிடத்துல சஹாபாக்களின் மீது அன்பு இருக்குமோ நேசம் இருக்குமோ பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார் இன்னமின் அலாமத்தில் ஈமான் குப் அல் அன்சாரி தோழர்களை மகப்பத்து வைக்கிறது ஈமானுடைய அடையாளம் என்று பெருமானா சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி சகாபாக்களை கோபம் கொள்வது அவர்களின் மீது அவதூறு சொல்வது அல்லது அவர்களுடைய விஷயத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது நிபாக்குடைய நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்பதாக பெருமானா செல்லல்லாழே செல்லம் சொல்லி தந்திருக்கிறார் அதனால் எங்களுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இந்த தீன் எந்த வழியாக வந்ததோ அந்த வழியை பாதுகாக்கிறோம் இந்த தீன் யாரின் மூலமாக நம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது திருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்களிடமிருந்து நேரடியான இந்த தீனை பெற்றுக்கொண்டவர்கள் யார் அல்லாம வகையை இறக்குன நேரத்தில் திருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்களோடு இருந்து அதை விளங்கியவர்கள் யார் இந்த கண்ணியத்திற்குரிய சகாபாக்கள் இந்த சகாபாக்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய மரியாதை என்ன அவங்களுடைய மகத்துவம் என்ன அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் விளங்குனாதான் இந்த உண்மையான தீனுடைய கண்ணியம் தீனுடைய பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்றால் பெருமானா செல்லல்லா அரை சொல்வம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க பின்னாடி காலம் வரும் துன்யாவுக்காக வேண்டி தீனை விட்டுவிடக்கூடிய காலம் வரும் என்று சொன்னார்கள் உலகத்தினுடைய பொருள் ஆசையை காட்டி துன்யாவை காட்டி தீனை விட்டு மிக முறையில் சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் திசை திருப்பப்பட்டு என்ற சூழ்லா இசல் தாசினை எச்சரித்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தவறான கொள்கைகள் குறிப்பாக சியாயிசம் என்று சொல்லப்படக்கூடிய சியாக்களுடைய அந்த பயங்கரமான ஊடுருவல் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ன விளைவு இதனால் ஏற்படும் சமூகத்திற்கு இதை நாங்கள் எங்கேயும் விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்துச்சு ஈராக்கில் என்ன நடந்துச்சு இப்போ சிரியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை கண்கூட நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களை நாங்கள் பாதுகாக்கணும் எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும் எங்களுடைய தீனை பாதுகாக்கணும் அல்ல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேரான வழியை பாதுகாக்கணும் இது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அந்த ஒரு கவலையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் கண்ணியு அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கான ஒரு பெருமதியான ஒரு உயர்வான கண்ணியமிக்க ஒரு சிறப்புமிக்க இந்த தீனை தந்திருக்கிறார் இந்த தீனும் உயர்வானது இந்த தீனை யார் சுமந்து நம் வரைக்கும் வந்து சேர்த்திருக்கிறார்களோ அவர்களும் உயர்வானவர்கள் இந்த தீனுடைய செய்தியும் உயர்வானது அந்த செய்தியை கொண்டு வந்த அறிவிப்பாளர்களும் உயர்வானவர்கள் அதை முதல்ல நாங்கள் விலகிக்கொள்ளணும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அல்லாவுதைய படைப்புகள் ஆக உயர்ந்தவர்கள் ஆக சிறந்தவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களையும் மிக மிக உயர்வானவர்கள் அல்லாவுதைய படைப்புகளிலேயே ஆக ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஃபஸூல்ல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் நபிமாறுகளுக்கு பிறகு இந்த சமூகத்திலேயே மிகவும் மரியாதைக்குரியவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்கள் இதுதான் நம்முடைய அகலுசுண்ணா உள் ஜமா அத்தினருடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது எவ்வளவு பெரிய வளிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடைய வளிமார்கள் வந்திருக்கிறார்கள் இமாம்கள் வந்திருக்கிறார்கள் பெரும் மேதைகள் வந்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் சகாபாக்களுடைய பாடுபட்டவர்கள் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால முதலாவது நாங்கள் விளங்கிக் இந்த தீனை சுமந்த முதலாவது சாட்சிகள் இந்த சகாபா பெருமக்கள் தான் தீன் எப்படி உயர்வானதோ பெருமானா செல்லல்லாடை செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணியமானவர்களோ அதே போன்றுதான் இந்த பெருமானா செல்லல்லாடே செல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் கண்ணியமானவர்கள் உயர்வானவர்கள் சிறப்பானவர்கள் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறோம் ஒரு செய்தியை நாங்கள் பலகீனமாக்கணும் தான் ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸை வலு இல்லாமல் ஆக்கணுங்கன்னா பலம் இல்லாம ஆக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க அதுக்குரிய சாட்சியாளர்களை பலகீனமாக்குவாங்க சாட்சியாளர்களை பலகீனமாக்கிட்டா கேஸ் பலகீனமா போயிருக்க நீதிபதி இந்த பொய் சாட்சி சொல்றார் அல்லது இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அவங்க மீது குறை சொல்லும் பொழுது அந்த கேஸுக்கு வலுவில்லாம போயிருக்கும் இப்ப இந்த தீனை எடுத்துக்கொண்டவன் இதனுடைய முதலாவது சாட்சியாளர்கள் சஹாபாக்கள் தான் என்ன நாங்க கண்ணாட நபிசல்ல அவங்களை பார்க்கல ஒரு ஆணுடைய வகை இறங்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தினுடைய சட்டங்களை அல்லா இறக்கும் பொழுது நாங்கள் பார்க்கலுக்கும் பெருமானா செல்லல்ல அலை செல்லம் அவர்களுக்கும் பாடமாக இருந்தவர்கள் கண்ணியத்திற்குரிய சகா பார்க்கல்ல அவர்கள் கண்ணியமுடையவர்களாக இருக்கிறதுனால தான் உறுதியானவர்களாக இருக்கிறதுனால தான் தீனும் கண்ணியமாக உறுதியானதாக இருக்கிறது ஆனால் சுரதிஷ்டவசமாக யூதர்களுடைய சூழ்ச்சி இது இன்று நேற்று நடக்கிறதல்ல சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்துல்லாஹிபு சபா அல் யூதி என்பவன் இந்த ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டு சஹாபாக்களுடைய கண்ணியத்தை மக்களுடைய மனதில் இல்லாம ஆக்கிஜியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கினான் அபிசல்லா அலை எச்சரித்தார்கள் இப்படி ஒரு கூட்டம் வரும் என்பதை எச்சரித்தார்கள் என்னுடைய சகாபாக்கள் என்னுடைய தோழர்களிலே இரண்டு பிரிவினராக பிரிவார்கள் இரண்டு பேருமே அவர்கள் தங்களுக்குள் பிழங்கிக் கொள்வார்கள் இந்த இரண்டு பிரிவினர்களிலிருந்து மூன்றாவது ஒரு பிரிவு உருவாகும் அவர்களும் தேவையில்லை இவர்களும் தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு மூன்றாவது ஒரு பிரிவு உருவாகும் பெருமானா சல்லா அடையசலம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள்தான் படைப்பிலே ஆக மோசமானவர்கள் என்று அவர்களை பற்றி எச்சரித்தார் அவர்களை தான் இன்றைக்கு வரலாறு இல்ல காரிஜியாக்கள் என்ற ஒரு பிரிவினரை நாங்கள் பார்க்கிறோம் அவங்களுடைய இருந்த முதலாவது அடையாளம் என்ன என்று சொன்னா சஹாபாக்களை ஏசினாங்க அனிருதியையும் அவர்களையும் ஏசுனாங்க சஹாபாக்கள் அத்தனை பேரையும் ஏசிக்கொண்டிருந்தார்கள் நபீசல்லாம் அடையாளம் காட்டிட்டாங்க வழிகேடர்கள் என்று சொன்னால் யார் என்பதை ரசூலுல்லா இல்லாசை எங்களுக்கு முன்னாடி அடையாளமாக காட்டிட்டாங்க யாரெல்லாம் சஹாபாக்களை ஏசுறாங்களோ கொறை சொல்றாங்களோ விளங்கிக் கொள்ளுங்க அவங்க எல்லாம் வழிகேடர்கள் திருமணா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க என் தோழர்களை ரெண்டு பேரும் இருப்பார்கள் அந்த ரெண்டு பேரையும் எதிர்த்து இன்னொரு புதிய கூட்டம் உருவாகும் அவர்கள் என் தோழர்களை ஏசுவார்கள் திருமணா சல்லல்லா அலேசல்ல சொன்னாங்க அவங்க மோசமான படைப்பு என்று எச்சரித்து விட்டு சென்றாங்க அதற்கு பிறகு அனிரோதியில்லாஹூ தலானு அவர்களுடைய இருந்த கூட்டத்தில் சில புல்லுருவிகள் உருவானாங்க ஊடுருவுனாங்க அந்த யூதர்களுடைய தூண்டுதலினால் சில புல்லுரிமிகள் ஊடுருவுறாங்க அனிரதியில்லாஹூ தலானு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு சில கொள்கை ரீதியான அமைப்பாக அவர்கள் மாறுகிறார்கள் அது அரசியல் அமைப்பாக இருந்தவர்கள் பின்னாடி கொள்கை ரீதியாக சில பாத்திலான கொள்கைகளை சொல்லி இஸ்லாத்துக்கு சம்பந்தம் விஷயங்களை கொண்டு வந்து அவர்கள் நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்ற பெயரில் முழு உம்மத்த முஸ்லிமாவையும் தாக்கிற்களாக்கிவிட்டு அவர்கள் ஒரு புதிய ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க இப்படிப்பட்டவர்கள்தான் சியாக்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் அவங்கள பலவிதமான பிரிவுகள் இருக்கிறாங்க பலவிதமான பிரிவுகள் இருக்கிறார்கள் பலவிதமான குழுக்கள் அவர்களில் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் சமுதாயத்தில் நாம் நம்முடைய உண்மையான கொள்கையை அகலுசுண்ணா உல்ஜமா அத்தினுடைய அபீதாவை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் என்ன செய்வது ஏனென்றால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறியாமல் நம்முடைய வாரிபர்களிடத்திலே நம்முடைய பெண்களிடத்திலே ஊடுருவி வரக்கூடிய கொள்கை தான் இந்த கொள்கை உலகத்தினுடைய ஆசையை காட்டி பணத்தை காட்டி பட்டம் படிப்புகளை காட்டி நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் படிப்பை இலவசமாக தருகிறோம் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் போய் சேரணுமோ அதற்குரிய இலவசமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் அந்த நாட்டில் போய் ஈரானில் போய் படிக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய தீனை பறிக்கக்கூடிய நேர்வழியை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் திருமானா செல்லல்லாரே சொல்லு இல்லையா தீனை துன்யாவுக்காக வித்துவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பற்ற கூடாது இந்த அற்ப சுகங்களுக்காக இந்த அற்ப வருமானங்களுக்காக இருந்து தூரமாயிடக்கூடாது அந்த கவலையில தான் நாங்கள் இங்கே கொண்டு மூடி இருக்கிறோம் இந்த கவலையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரான வழி என்ன ரசூல்லாஹி சொல்லல்லாலே செல்லம் காட்டிட்டாங்க இது போன்ற குழப்பங்களிலிருந்து இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் சகாபாக்கள் என்றால் யார் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவங்களுடைய மரியாதை என்ன இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தினுடைய தலை சிறந்தவர்கள் அவர்கள் அல்லாமத்தாலா அந்த சகாபாக்களை பற்றி நாங்கள் எப்படி அவர்களை அணுக வேண்டும் அவங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குரான் நமக்கு பல இடத்துல சொல்லி காட்டுது ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல பல இடங்களில் சகாபாக்களை குரான் நமக்கு கோடித்து காட்டுகிறது இவர்கள் சஹாபாக்கள் உதாரணமாக நம்முடைய நம்பிக்கை என்ன ஹசரத் அபுபக்கர் சித்திகிரதி இல்லாவுக்காரனவர்கள் எல்லா நபிமாறுகளுக்கு பிறகு தலை சிறந்தவர்கள் அபூபக்ரதி இல்லாதன் அவங்க தான் அபுபக்கர் தான் தலை சிறந்தவர்கள் யார் அபுபக்கர் சித்திக்கு இல்லாத்தனவர்கள் பெருமானா சல்லல்லா அலையம் அவர்களோட பாலிய காலத்திலிருந்தே சிறுவயதிலிருந்தே கூட இருந்தவர்கள் அபிசல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்க அபூபக்கர் சித்தி அபூபக்கரை விட என் மீது அதிகம் உபகாரம் செய்தது வேற யாரும் இல்லை என்று சொன்னான் அந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக்கு ரவி இல்லாம தரணவர்கள் நபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் மீது திருபையாக இரக்கமாக இருந்தவர்கள் அந்த அபுபக்கர் சித்திக்கு அவங்களுடைய சஹாபியத் என்ற தன்மையில ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நான் காப்பீடா போயிடுவோம் ஏன் குரான் சொல்கிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தோழர் என்ற வார்த்தையை குரான் சொல்லி காட்டுகிறது கவலைப்படாதீர்கள் அந்த சௌரு கொகையில இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த எதிரிகள் ரசூல் அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டிய வர நேரத்திலே நபிசல்லா அலிசல்லாம் தன்னுடைய தோழருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் நாம் எல்லாம் இப்படி நம்பி இருக்கிறோமா குரான் இப்படி சொல்கிறதா இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நவூதுலா அபுபத்தர் இல்லாத அவர்களுடைய விஷயத்துல சொல்ல முடியாத அவர்கள் முஸ்லீமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொள்கை எவ்வளவு மோசமான கொள்கை உமரதி இல்லாவுத்தனவர்கள் யார் சாதாரணமானவர்களா உமரதி இல்லாத்தனவர்கள் இவர்களெல்லாம் யார் இவங்களை பிரித்து பார்க்க முடியுமா நம்முடைய தீனை விட்டு எங்களுடைய கொள்கையை விட்டு இவங்களை வேறுபடுத்தி பார்க்க எதுமா உமரது இல்லாஹத்தன் அவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் அவங்க சொன்னாங்க பதினாறு இடத்தில் என்னுடைய ரப்பு எனக்கு நான் என்னுடைய ரப்புக்கு நேர் பட்டேன் என்று சொன்னாங்க உமரது இல்லாஹத்தன் அவங்க ஒரு விஷயத்தை யாரை சொல்ல இப்படி செஞ்சால் நல்லாருக்குமே என்று ஆசை கொள்ளுவார்கள் அவங்க ஆர்வம் வைப்பார்கள் உடனே அல்லாஹு தலா அதுக்கு தோதுவாக வடையை இறக்கிடுவார் இப்படி ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பதினாறு விஷயத்திலே உமரது இல்லாஹத்தன் அவர்களுடைய விஷயத்தில் அந்த அல்லாஹுடைய வடியும் இறங்கி இருக்கிறது விமான எந்த அளவுக்கு சொன்னாங்க உமரவதியில்லாசன் அவங்கள பத்தி சொன்னாங்க என்ன சொன்னாங்க உலகத்துல எனக்கு பிறகு வேற நபின்னு ஒன்றும் கிடையாது யாரும் நபியா வர முடியாது அப்படி எனக்கு பிறகு எவனாவது நபின்னு சொன்னா அவன் பொய்யன் அவன் உண்மையான பூமியெல்லாம் இருக்க முடியாது சொல்லிவிட்ட சூழ்நிலா இசலாங்க அப்படி ஒருவேளை எனக்கு பிறகு நபியா வரலாம் என்று ஒருத்தர் இருந்தால் அது உமரவதி இல்லாசன் அவங்களாதான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த உமரது இல்லாத ஈமான் எங்க போகும் இவ்வளவு மோசமான கொள்கை உடையவர்கள் இருக்க முடியும் உஸ்மான் ரவி இல்லாஹர்கள் யார் எப்படிப்பட்ட சஹாபித் உஸ்மான் ரவிலாஹூ தனவர்கள் நபிசல்லா அலிஸ்லாமர்களுடைய இரண்டு மகன்மார்களை ஒன்றன் பின் ஒன்றாக மனமுடித்தவர்கள் விசல்லா அழிசலம் அவருடைய மருமகனான் ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அவர்களுக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள் இந்த புராண ஒன்று சேர்த்து நமக்கு தந்திருக்கிற கூடியவர்கள் இந்த உஸ்மான் நதியில்லாவுத்தன் அவர்களை விட்டும் நாங்கள் நீங்குகிறோம் என்று சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய மோசமான கொள்கை இது இதெல்லாம் அப்படிப்பட்ட கொள்கை வர்றதுக்கு காரணம் என்ன இந்த சஹாபாக்களை மதிக்காம இருந்ததுதான் நாங்கள் அகலூபைத்தை கண்ணியப்படுத்துவோம் அதுல சந்தேகமே இல்லை எங்களுடைய குடும்பத்தாரை விட எங்களுடைய சொந்தக்காரர்களை விட பெருமானா சல்லர்லேசல்ல அவர்களுடைய குடும்பத்தார்கள் தான் எங்களுக்கு மிக மரியாதையார் நாங்கள் மிகவும் கண்ணியம் கொடுத்துறோம் அவர்களைத்தான் அகளுள் வைத்த கண்ணியப்படுத்துவோம் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு ஒரு விதமான ஒரு பின்னடைவும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சகாபாத்தனுடைய விஷயத்திலையும் நாங்கள் கண்ணியமாக நடப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது அவளுவை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் இந்த பெரிய பெரிய சகாபாக்களுடைய விஷயத்திலே அவதூறாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதை எப்படி நாங்கள் நாங்கள் இதை அனுமதிக்க முடியும் அதனால சகாபாக்கள் யார் என்பதை விளங்க வேண்டும் அன்னை ஆயிஷா நாயகி ரவியம்மா உத்தாளா யார் எங்களுடைய தாயார் எங்களுடைய உங்கள் மோவினியின் நம் அனைவருக்கும் தாயார் அவர்கள் திருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அன்பிற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் அவங்க விஷயத்தில் கொஞ்சமாவது சந்தேகம் இருக்கவே முடியாது அவங்களுடைய பரிசுத்தன்மையினுடைய விஷயத்தில் கொஞ்சமாவது எங்களுக்கு சந்தேகம் வந்தா நாங்கள் மூமினா இருக்க முடியாது ஏன் குரான் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விட்டது பரிசுத்தமானவர்கள் அவர்கள் என்று குரான் சொல்லிவிட்டது அவர்கள் மீது சொல்லப்பட்டது அவதூறு என்று குரான் சொல்லிவிட்டது இப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான அன்னையை குறை சொல்கிறார்கள் என்று சொன்னார் என்ன சொல்லப்படுகிறது எவ்வளவு மோசமான கொள்கை என்பதை பாருங்க என்ன சொல்லப்படுகிறது அவர்களுடைய இமாம்கள் கடைசி இமாம் வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது அன்னை ஆயிஷா நாயகர் உதியந்தா தலான் அவர்களை தவறில் இருந்து எழுப்பி நவுதுமில்லா சொல்ல முடியாது ஆனால் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அவர்களுக்கு படித்து கொடுக்கப்படுகிறது கபரில் இருந்து எழுப்பி அவர்கள் மீது ஹத்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மோசமான பொருள் எங்களுடைய தாயார் கண்ணியமானவர்கள் பெருமானா சல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் அன்னை ஆயிஷா ஆகிறவையல்லாகும் தாராங்க அவர்களுடைய விஷயத்துல முனாபிக்குகள் இட்டுக்கட்டான் முனாபிக்குகள் இட்டு கட்டிசல்லா அலை செல்லாம கடுமையான கவலை அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரசூல் நிம்மதியாக என்று அல்லாஹு தாலா அதற்கு பிறகு ஆயத்தை இறக்குகிறார் இந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலையம் அவர்கள் ஏற நின்று பேசின வார்த்தை எங்களுடைய ஒவ்வொருடைய நெஞ்சையும் தொடர்புடைய வார்த்தை சொன்னார்கள் என் குடும்பத்தாருடைய விஷயத்திலே எனக்கு இப்படியெல்லாம் தொந்தரவு தந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்காக வேண்டி எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் என்று கேட்டார்கள் அதே வார்த்தை எங்களை பார்த்து நபிசல்லா அலிசல்லா சகாபாக்களுடைய விஷயத்துல உறுதியான கண்ணியம் இருக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் அன்னை ஆயிஷா நாயகர் ஓவியமா அவங்களுடைய விஷயத்துல மரியாதை இருக்க வேண்டும் கண்ணியம் இருக்க வேண்டும் இதுக்கெல்லாம் மாற்றமாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஊடுருவல் ஒரு மோசமான கொள்கை நல்ல பெயரில் உருவாகி கொண்டிருக்கிறது எங்களில் நிறைய பேர் அதில் பலியாடி கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய தீனை பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை ஈமான பாதுகாக்கிறது எங்களுடைய கடமை சகாபாக்களை மறுத்துட்டு இந்த குரானை எங்களால் எடுக்க இயலாது இந்த குரான் யாரின் மூலமாக வந்தது இன்றைக்கு சொல்கிறாங்க இந்த குரான் திரிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் குரான்ல வந்து பதினேழாயிரம் வசனங்கள் இருந்தது வெறும் ஆறாயிரத்தி சொச்சம் எழுதினாங்க நல்ல தோற்றத்தில் தான் வரும் அந்த நேரத்திலேயே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் வரும் பொழுது இது எப்படி வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சகாபாக்களை எதிர்த்து வருகிறது என்று சொல்லாக இருக்கொள்ள வேண்டும் நாங்கள் சகாபாக்கள் குரானுக்காக எப்படி பாடுபட்டாங்க திருமானா சண்டை சில அவங்களுடைய பொன்மொழிகளுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபட்டவர்கள் அந்த சகாபாக்கள் அவர்களுடைய மரியாதை அவர்களுடைய கண்ணியம் குரான் என்ன சொல்கிறது என்று பாருங்கள் சகாபாக்களுடைய விஷயத்துல குரான் எங்களுக்கு என்ன படித்து தருகிறது என்ன சொல்லி தருகிறது பெருமானா செல்ல என்ன சொல்றாங்க இதை நாங்கள் முதல்ல கவனத்துல கொண்டு வந்தால் நேரான வழியை விட்டு எங்களை நாங்கள் யாரும் எங்களை செச திருப்பி விட முடியாது அல்லாஹு தால குரான் சொல்கிறான் முதலாவது அந்த ஓதியை அந்த வசனத்திலே அல்லா சொல்லி காட்டுகிறான் முந்தியவர்கள் முகாஜிரிகள் அன்சாரிகள் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள் வரதுக்காரர்கள் அவர்களும் அருப்தி அடைந்து விட்டார்கள்ருக்கு உலகத்துல கிடைக்கல சகாபாக்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அவர்களை யார் நல்ல முறையில் பின்பற்றுகிறார்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இதை சொல்லி வேற யாருக்கு இதை சொல்லல சஹாபாக்களுக்கு இந்த சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்தானே அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன் முக்காலத்தையும் அறிந்தவன் பின்னாடி சஹாபாக்கள் எப்படி ஆவார்கள் என்பது அல்லாவுக்கு தெரியாமையா தெரியத்தான் செய்கிறது அவ அல்லா விளங்கி வைத்திருக்கிறான் இந்த சகாபாக்கள் எந்த காலத்திலும் நேரான வழியில் உள்ளவர்கள் அவர்கள் வழிகேட்டில் உள்ளவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தெரிந்துதான் அவர்களுக்கு இந்த சான்றிதழை இந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹு அஹ் உல் ஜமாத்தினுடைய கொள்கை நன்டா எங்களுடைய கொள்கை நன்றா அது நல்ல விலையும் கொள்ளனும் எந்த ஒரு சகாபியும் எல்லா சஹாபாக்களுமே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இதுல ஒரு சகாபி கூட விதிவிலக்கு இல்லை இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் எல்லா சகாபாக்களும் அந்தஸ்து வித்தியாசமானவர்கள் இருப்பார்கள் உயர்ந்த அந்தஸ்துடைய சகாபாக்கள் இருக்கிறாங்க அபு பக்திக் தாழ்ந்த அந்தஸ்துடையவர்களும் இருக்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லவங்களோட கடைசியாக வந்தவர்கள் கடைசியாக சந்தித்தவங்க தாழ்ந்த அந்தஸ்து ஆனால் எல்லோருமே சஹாபி தான் சகாபா என்ற அந்தஸ்தத்துல உள்ள எல்லா சஹாபாக்களுமே நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அல்லா குரான் அல்லாஹு அல்லா சொல்லி சஹாபாக்கள் யார் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி பாடுபட்டார்களோ ஜிஹாது செய்தார்களோ தியாகம் செய்தார்களோ அவர்களும் வெற்றிக்கு பிறகு உள்ளவர்களும் அந்தஸ்தால் சமமாக மாட்டார்கள் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் இருந்தாலும் ராகுல் கிருஷ்ணா எல்லா சகாபாக்களுக்குமே அல்லா சோனத்தை வாக்களித்து விட்டான் அல்லாஹ் வாக்களிச்சதுக்கு பிறகு நாங்க என்ன செல்றது அந்த சஹாபி அந்த அந்த தப்பு செஞ்சிருக்கிறார் இந்த சஹாபி இந்த தப்பு செஞ்சிருக்கிறான்னு சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அல்லா சர்டிபிகேட் கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் சொர்க்கம் என்று சொல்லி சஹாபாக்களுடைய விஷயத்துல அதுல சொந்த ஒரு ஜமாத்தினுடைய கொள்கை இதுதான் எல்லா சகாபாக்களுமே சுகணவாசிகள் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் குரான் அதையும் சொல்லி காட்டும் சகாபாக்கள் யார் என்ற அடையாளத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது எங்களுக்கு மட்டும் இல்ல குரான்ல ஒரு ஆயத்துல நீளமான குரான் அவங்களை பத்தி பேசுகிறது அல்லாஹுடைய தூதர் முஹம் சல்லம் அவர்கள் அவங்களோட இருக்கக்கூடிய அந்த சகாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அன்போடு இருப்பார்கள் அல்லுவின் விரோதிகளிடத்தில் விரோதமாக நடந்து கொள்வார்கள் அவங்களை பத்தி அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே விளங்கும் எப்பொழுதும் அல்லாவுடைய வணக்கத்தில் இருப்பார்கள் சஜிதால இருப்பாங்க அவங்க முகத்தை பார்த்தாலே அவர்களுடைய அந்த சுஜூவினுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை கொண்டே அவர்களை விளங்கிக் சகாபாக்கள் இருக்கிற முகத்துல இருக்கிற பிரகாசத்தை அல்லா குரான் சொல்கிறான் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்கள் என்பதை சௌராத் அல்லா சொல்லிட்டான் அது மட்டும் இல்ல இஞ்சி அவங்கள பத்தி பேசி இருக்கிறான் இஞ்சியிலையும் சஹாபாக்களை பத்தி பேசுறான் என்ன உதாரணம் சொல்லி பேசுகிறான் எங்களுக்கு ஒரு விவசாயி இருக்கிறார் அந்த விவசாயி என்ன செய்யறார் நல்ல பயிர் போடுகிறார் ஆரம்பத்தில் ஒன்றுமே இருக்காது சின்ன ஒரு செடியாத்தான் வரும் அது ரொம்ப மெல்லியதாக இருக்கும் பலஹீனமானதாக இருக்கும் அதுக்கு பிறகு நல்ல வேர் பிடிக்கும் நல்ல உயிர் நல்ல வளர ஆரம்பிக்கும் உறுதியாகும் அதிலிருந்து தானியம் வரும் நல்ல கட்டியாகிரும் இப்ப அறுவடை செய்யறதுக்கு நேரம் வந்துரும் அறுவடை செய்ய நேரத்தில் சந்தோஷம் அடைவார் இப்படிப்பட்ட நிலையில் தான் சஹாபகாய் சொல்ல விட்டுட்டு போனாங்க அவர்களை வழிகேட்டில் விட்டுட்டு போவ நபி சொல்லா அலி செல்லாம் உருவாக்கி விட்டார்கள் பலஹீனமான இருந்தவர்களை முழுமையான ஈமான் உருவாக்கினார்கள் உருவாக்கிட்டு நபிசல்லாஹுலி சொல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் இனி இந்த சகாபாக்களை யாரும் வழிகெடுக்க முடியாது நல்ல பிரயோசனம் தரக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று பார்த்து அந்த விவசாய மகிழ்கிறானோ அதுபோன்று மகிழ்ந்து நபிசல்லாஹுலம் அவர்கள் இந்த சகாபாக்களை உருவாக்கிட்டாங்க இனி இவர்கள் தான் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த தாவத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே நபிசல்லாஹ் சொல்லம் அவர்கள் நபி சந்தோஷம் அடைகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நேர்வழியில இல்லை என்று சொல்றதா இருந்தா சொல்லக்கூடியவர்கள் எங்க நேர்வழியில இருக்க போறாங்க அதனால சகாபாக்களுடைய விஷயத்துல நாங்க உறுதியாக இருக்கணும் எந்த சகாபியும் சகாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை ஏற்படத்தான் செய்தது ஆனால் ஒரு விஷயத்தை நல்ல விளங்கிக் கொள்ளுங்கும் உலக ஆதாயத்திற்காக வேண்டியோ அவர்கள் தீனவிக்கல்ல அல்லாவுக்காக வேண்டி செஞ்சாங்க செய்த மாவியாரதிலாஹு அவர்களாக இருக்கட்டும் யாருமே தங்களுடைய சொந்த லாபத்திற்காக அல்லது பதவிக்காக சுயநலத்திற்காக சண்டையிட்டதில்ல அல்லாஹுக்காக வேண்டி சத்தியத்திற்காக வேண்டி சண்டையிட்டவர்கள் அதுல உண்மையாளர்கள் அதுல உண்மையிலேயே அவர்களுடைய அந்த ஆய்வுல சீரானவர்களும் இருக்கிறார்கள் தலை ரதிங்க அவர்களுடைய விஷயத்துல அவர்களுடைய ஆய்வு சரியாக இருந்தது மாவியாரதியா தரானு அவர்களுடைய பிழை இருந்தது ஆனால் ஆய்வில் பிழை இருந்தாலும் நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல ரெண்டு பேருக்கும் நன்மையைத்தான் கொடுப்பான் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இதுதான் எங்களுடைய நம்பிக்கை சகாபாக்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எங்களால் விமர்சிக்க முடியாது நபிசல் அல்லா ஹரசிசலன் சொன்னாங்க அசாபத்துக்குள் என் தோழர்கள் பொருந்திக் கொண்டேன் என்று சர்டிபிகேட் கொடுத்தான் அதுக்கு பிறகு அவங்களை பத்தி விமர்சிச்சு இருக்கிறதுக்கு நானும் நீங்களும் யார் என்ன தகுதி இருக்குது எங்களுக்கு அந்த சகாபாத்துடைய விஷயத்தில் ரசூலுல்லா பயங்கரமாக எச்சரித்தார்கள் எங்களுக்குத்தான் இந்த உம்மத்துக்கு தான் இன் என் தோழர்களுடைய எனக்கு பின்னால் நீங்கள் குறை சொல்லும் இலக்காக என் தோழர்களை ஆக்கி விடாதீர்கள் விமர்சிக்கக்கூடிய இலக்காக என் தோழர்களை ஆக்கி விடாதீர்கள் அவர்கள் விமர்சனம் செய்து விடாதீர்கள் யார் அந்த தோழர்களை நேசிக்கிறார்களோ என்னுடைய மஹப்பத்தின் காரணமாகத்தான் நேசிக்கிறார் யார் அந்த தோழர்களை கோபம் கொள்கிறார்களோ என் கோபத்தினால் அவர்களை கோபம் கொள்கிறார் ஒமன் ஆதாவும் பகது ஆதானி யார் என் தோழர்களை நோவினை செய்வாரோ அவர் எனக்கு நோவினை செய்து விட்டார் ஒமன் ஆதாணி ஆதல்லா என்னை யார் நோவினைப்படுத்துவாரோ அல்லாஹுக்கும் நோவினை செய்துவிட்டார் அல்லாவ யார் நோவினை படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அல்ல ஒரே பிடி அவரை பிடிச்சு நிர்மணா சல்லாசை எச்சரித்து இருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க என்ன சொன்னாங்க தோழர்களை நீங்க ஏசாதீர்கள் ஏசாதீர்கள் ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் பெரிய அமல்களை செய்தாலும் என்னுடைய தோழர்களுடைய அமலை உங்களால எத்தவே முடியாது ஏன் நபிசல்லா அல்ல அவங்களுடைய தோழமைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உலகத்துல யாருடைய தோழருக்கும் இந்த சிறப்பு கிடையாது உலகத்துல யாரையாவது இன்னொருத்தருடைய தோழர் சொன்னா நண்பர் என்று சொன்னா என்ன எதை சொல்லுவோம் மூட மிச்சம் கூட பழகி இருக்கிறாரு மிச்சம் கூடவே இருந்து அவருக்கு தான் நண்பர் என்று சொல்லுவோம் ஆனா ரசூடுல்லா ஹிசல்லாத அவங்களுடைய தோழர்கள் அப்படி இல்லை ஒரு வினாடி கூட இருந்தாலும் கூட அவர் சஹாபியா மாறிடுவார் வேற யாருக்கும் அந்தஸ்து கிடையாது நாங்களும் உலகத்தில் எத்தனையோ பேரை பாக்கிறோம் எங்களை எத்தனையோ பேர் பாக்குறாங்க பார்க்கறவங்க எல்லாம் எங்களுக்கு தோழர்களா இல்ல ஆனா ரசூலுல்லாஹி சல்லா அலையம் அவர்களுடைய அவர்களுக்கு மட்டும் சிறப்பு என்னன்னு சொன்னா நமிசல்லா அலையம் அவர்களை மூமினான நிலையில் அவங்களோட ஒரு வினாடி தான் இருந்திருப்பார் கொஞ்சம் தூரத்துல தான் இருந்து பார்த்திருப்பார் அவரும் சஹாபித அந்தஸ்து கிடைச்சது ரசூல்லாம் என்னை முஸ்லிமான நிலையில் பார்த்தவரை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னாங்க இது அந்த சகாபில்லா இஸ்ல சொன்னா அவர்கள் கொடுத்த சிறப்பு என் தோழர்களை நீங்க ஏசாதீங்க ஏசாதீங்க ஏன் தெரியுமா நீங்க எவ்வளவோ அமல் செய்யலாம் பல அண்ணன் மீசுலா ரஹபன் உங்களர் ஒகதுமலை அளவுக்கு உகதுமலை அளவு பார்த்தவங்க இருப்பாங்க பெருசுன்னு தெரியும் அது எவ்வளவு இந்த இந்த கொழும்பினுடைய அளவுக்கு அந்த மலையினுடைய அந்த தூரம் இருக்கும் ரசிகல்லாய் சொல்ல உதாரணங்களில் காட்டினாங்க இந்த உகது மலை அளவுக்கு உங்களில் ஒருத்தர் கொண்டு போய் அல்லாவுடைய பாதையில் செலவழித்தாலும் மா பலக முத்த அகதிம் என் தோழர்களில் ஒருத்தர் தன் கை கொடுத்த கோதுமையினுடைய நன்மையை எத்த முடியாதுன்னு சொன்னாங்க ரிசல்லா சலம் எவ்வளவு விலங்கப்படுத்துறாங்க எங்களை நாங்கள் என்னத்தான் செய்தாலும் அந்த சகாபார்த்தனுடைய அந்தஸ்தை எங்களால் எட்ட முடியாது அவ்வளவு உயர்வானவர்கள் சகாபார்தர் அதனாலதான் வரும் என்று தெரிஞ்சுதான் எங்களுக்கு அறிவித்து கொடுத்துட்டாங்க சொன்னாங்க வார்த்தையை சொல்லி இருக்கிறான் பாருங்க என் தோழர்களை ஏசக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் என் தோழர்களை குறை சொல்பாத்தீங்க நீங்க செய்யக்கூடிய இந்த தீமைக்கு அல்லாவுடைய சாதம் உண்டாகட்டும் இவர்கள் தான் சஹாபாத்தன் எங்களை எச்சரித்துட்டு போனாங்க அந்த சகாபாத்துடைய விஷயத்துல கண்ணியமா அவமரியாதை நடந்து கொள்ள வேண்டாம் அக்கிரிமூன் தோழர்களை கண்ணியப்படுத்துங்கள் உங்களை சிறந்தவர்கள் அவர்கள் உங்கள சிறந்தவர்கள் அவர்கள் என் தோழர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க சகாபாக்க நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் சஹாபாக்களுடைய விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் அல்லா சொல்லி காட்டுகிறான் சஹாபாக்களை பத்தி அல்லா சொல்கிறான் அன்சாரி தோழர்கள் முகாதிரியர்கள் இவங்களை பத்தி எல்லாம் குரான் சொல்லிக்கொண்டே இருக்குது அன்சாரி தோழர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லா சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் எங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த வாசகத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா விளங்கும் அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உயர்வா இருந்தது அவங்களை புறக்கணிச்சால் சகாபாக்களுடைய ஈமான்ல சந்தேகம் கொண்டா நாங்க உண்மையான மூமினா இருக்க முடியாது அல்லாவுடைய குரானுடைய வசனத்தினுடைய அடிப்படையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஈமானமின் பதிலின் இந்த சஹாபாக்கள் யார் மதீனாவை தன் இருப்பிடமாக எடுத்துக்கொண்டார்கள் தன்னுடைய தான் கரெக்டா போய் தங்குவாரு அங்கதான் உறுதியா இருப்பார் அந்த வீட்டை விட்டுக் கொடுக்க மாட்டார் அதை போன்று ஈமானில் உறுதியாக இருந்தவர்கள் அந்த சகாபாத்தன் எப்படி ஒருவன் இருப்பிடத்தில் உறுதியாக இருப்பானோ தன்னுடைய தரிப்பிடத்தில் உறுதியாக நிற்பானோ அதே போன்று சகாபாக்கள் ஈமானில் உறுதியாக நின்றவர்கள் இந்த இடத்துல அல்ல இந்த வாசகத்தை சொல்லி எங்களுடைய குத்தியில படுற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லி காட்டுறான் என்ன ஒரு ஆளுடைய இருப்பிடத்துக்கு நாங்க போயிட்டோம்டா அவர் மாதிரி தான் நாங்க இருப்போம் அவர் எந்த இடத்துல பெட்ரூம் போட்டிருக்கிறாரோ அங்கதான் நாங்க போய் தங்க இயலும் அவர் எந்த இடத்துல குசினி வச்சிருக்கிறாரோ அங்கத்தான் எங்களுடைய சமையலை நாங்கள் செய்ய இயலும் உலகத்தில் இன்னும் விளங்குறதுக்கு செல்ல போனேன்டா ஒவ்வொனுக்கும் ஒரு வசிப்பிடம் இருக்குது மீன் இருக்குது தண்ணீரில் வசிக்கும் பறவைகள் இருக்கிறது ஆகாயத்தில் வசிக்கும் ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள போனான்டா மீனை மாதிரி தான் போக முடியும் மனுஷன மாதிரி நடந்து போக இயலாது தண்ணிக்குள்ள பொறுத்தவன் மனுஷன் போறேன்டா அவன் மீனை போன்று நீந்திதான் போக இயலும் மனிதனை போன்று நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நடந்து போவேன் என்று சொல்லி நடந்து போக இயலாது ஆகாயத்தில் மனுஷன் பறக்குறான்டா பறவையை மாதிரி தான் பறக்கிறான் ஆகாயத்தில் போய் நடந்து போக இயலாது அப்ப ஒருவனுடைய வசிப்பிடத்துக்கு நாங்க போனோம் தான் அவரை மாதிரி தான் நாங்க நடக்கணும் இப்ப அந்தா சொல்கிறான் ஈமானை தங்களுடைய வசிப்பிடமாக எடுத்துக்கொண்டவர்கள் நாங்க மூமினா இருக்கணும்னு சொன்னா எவர்கள் ஈமானை வசிப்பிடமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை மாதிரி தான் நாங்க மூமினா இருக்க அவங்க மூமின் இல்லை சொன்னா அவங்க நேர்வழியில் இல்லை சொன்னா நாங்க எப்படி நேர்வழியில் இருக்க முடியும் அதனால தான் அல்லா குரான் அவர்கள் உங்கள் நீங்கள் ஈமான் போன்று அவர்கள் ஈமான் கொண்டா தான் நேர்வழி கிடைக்கும் இதை எங்களுடைய சகாபாக்களுடைய ஈமான் உயர்வானது சஹாபாக்கள் அச்சுண வேருமே கண்ணியமானவர்கள் உயர்வானவர்கள் இதை சொல்லிட்டு அல்லாஹு சொல்கிறான் இந்த சாஹாபாக்களுடைய அந்தஸ்து அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு நாங்க அந்த சகாபாக்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த மூவன்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அடுத்த ஆயத்தில சொல்லி காட்டுகிறான் இந்த சகாபாக்களுக்கு பின்னாடி வந்த நல்ல மூவீன்கள் எங்களையும் மன்னிச்சுரு எங்களை ஈமான்ல முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களை மன்னிச்சிரு எங்களுடைய உள்ளத்துல அவங்க மேல கொஞ்சம் கூட கபடத்தையோ புரோதத்தையோ விரோதத்தையோ நீ ஏற்படுத்தாதே என்று துவா செய்வார்கள் எங்களை நல்லா துவா செய்ய சொல்றான் அப்ப எங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அவர்கள் மீது அவநம்பிக்கை வரக்கூடாது அவர்கள் மீது விரோதம் வரக்கூடாது அவர்கள் மீது கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது ஆனா இன்றைக்கு வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களை வேற எங்கையும் போய் தேடி பார்க்க தேவையில்லை யார் சகாபாக்களுடைய விஷயத்துல அதிருப்தியாக நடக்கிறார்களோ கோபமாக நடக்கிறார்களோ அவங்க மேல அவநம்பிக்கை வைக்கிறார்களோ ஏசுகிறார்களோ இவர்கள் தான் வழிகேடர்கள் என்பதை குரானுடைய இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்லிக்காட்டினு இந்த கூட்டம் இருக்குது இந்த சியாக்களுடைய கூட்டம் சகாபாக்களை ஏசுறத ஒரு இபாதத்தின் சொல்லிட்டு இருக்கிறான் எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை பாருங்க சகாபாக்களுடைய ஒரு விவாதம் சொல்றாங்க அவங்களுடைய அந்த பண்டிகை நாட்கள் வந்துருச்சு அவங்களுடைய பயன் ஒன்றுமே இருக்கிறது வெறும் சகாபாக்களை வளர்ச்சி அந்த உயர்வு இத சகிக்க முடியாம தான் இந்த யூதர்களுடைய பொறாமைதான் இப்படிப்பட்ட ஒரு குழு உருவானது பிரமானா செல்லல்லா காலத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த தீனை பாதுகாத்துட்டார் இல்லை என்றால் இந்த யூதர்களுடைய சதி திட்டம் இருக்குதே மிக பயங்கரமானது நினைச்சு பார்க்க முடியாத பயங்கரமான சதி பின்னக்கூடியவர்கள் அவர்கள் எல்லா விதமான மோசடிகளும் எல்லா விதமான சதிகளும் அவர்களுக்கு கைவந்த கலை நான் இந்த தீனை பாதுகாத்தான் இந்த உலமாக்களின் மூலமாக இமாம்களின் மூலமாக சகாபாக்களின் மூலமாக அல்ல இந்த தீனை பாதுகாத்திருக்கிறார் இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வடிகட்டில் கொண்டு போயிட்டாங்க வாடையடி வாடையாக அந்த வழிகேடு வந்து கொண்டே இருக்கிறது சகாபாக்களை செல்றாங்க எப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் நம்மிடத்தில் வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியுமா இவர்களுடைய இந்த ஒரு கொள்கையை எங்களுடைய வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டா எங்களுடைய ஈமானம் எங்க போறது இன்றைக்கு பதவிதமான அமைப்புகள்ல மூடு இருக்கப்படுகிறது இது அதனால தான் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம் நம்முடைய வாலிபர்கள் பெண்கள் அவர்களுடைய மதரசாக்கள் ஓதுகிறாங்க ஓதிக்கி வெளியாகி வர்றாங்க அவங்களுடைய கொள்கையை பகிரங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க சில நேரத்தில் மறைமுகமாக அந்த ஊடுருவல் ஏற்பட்டு அந்த கொள்கை புகுத்தப்படுகிறது அதனால் எங்களை நாங்கள் விழிப்புணர்வோடு ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த ஈமான பாதுகாக்கணும் சமுதாயத்தை பாதுகாக்கணும் இல்லை என்று சொன்னால் இந்த தீனில் இப்படி நாம் சரியான முறையில் நாம் இதை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அங்கேங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் பல நாடுகளில் நடக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எங்கே இந்த கொள்கை குழப்பம் போய் சேர்ந்ததோ அங்கே சின்னா பின்னமாக்கப்பட்டுவிட்டது நாளாந்தம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் அநியாயமாக முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்ட கூடாது பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவினுடைய இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை இந்த சகாபாக்கை எடுத்துக்கொண்டார்கள் வாழையடி வாழையாக இந்த உங்க எடுத்துக்கொண்டது அதுல நாங்கள் உறுதியாக இருக்கணும் இந்த சஹாபாக்கனுடைய விஷயத்தில் அவங்களுடைய கண்ணியம் என்ன அவங்களுடைய மரியாதை என்ன அவங்களுடைய சிறப்பு என்ன என்பதை நாங்கள் விளங்கி இருக்கணும் ரசூடுல்லாஹி செல்லா அழைச்சலம் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்லி விளக்கணும் நேர்வழிக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க ரசூல்லாஹி செல்லா ஹை நசையில் வரக்கூடிய அதில் சகியானது தெரிவித்து சூழ்ாய்சல்லா தான் அதிகமாக வானத்தை பார்ப்பாங்க ஒரு தடவை வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ரசூல்லாய்சல்லாதுங்க நாங்கள் சாபாக்கள் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னாங்க அண்ணு தூம் அமனத்துல் இஸ்லமா இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள் இது வானத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த வானத்துக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறான் வானத்துக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் என்ன சைத்தான்கள் ஏதாவது அல்லாவுடைய செய்திகளை ஒட்டு கேட்கறதுக்காக போகும்போது அல்லாஹூத்தாலா மலத்துமார்களை கொண்டு இந்த சைத்தான்களை அடித்து விரட்டுகிறாங்க போய்விட்டால் வானத்தில் சில பிரச்சனைகள் சில ஆபத்துகள் இறங்கலாம் அதற்கு அடுத்த சூடுல்லா இஸ்லா சொல்றாங்க நான் என் தோழர்களுடைய பாதுகாப்பு நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் இந்த உலகத்தை பிரிந்து சென்றதற்கு பிறகு என் தோழர்கள் உருவாகலாம் சொல்லிவிட்டாசன் தோழர்கள் என்னுடைய உண்மத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் என் தோழர்கள் போய்விட்டால் என் தோழர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அதே போன்றுதான் என் தோழர்களுடைய கருத்துக்களை புறக்கணிக்கப்பட்டார் வரும் என்று சொல்லும் இந்த உமத்திற்கும் அலேஸ்லம் அவர்களுக்கும் பாலமாக இருந்தவர்கள் இந்த சகாபாக்கள் தான் அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தியவர்கள் இந்த சகாபாக்கள் அவங்களை நாங்க மதிக்காம இருந்து அவர்களுடைய கண்ணியத்தை விளங்காமல் இருந்தம் என்று சொன்னால் எப்படி பெருமானா செல்லா அலைசலம் அவர்களிடமிருந்து இந்த தீனை முழுமையான முறையில் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் சஹாபாக்களை மதிக்கலா சஹாபாக்களை நம்பலா குரான நம்ப முடியாது சகாபாக்களை நம்பவில்லை என்று சொன்னால் இந்த தீனை நம்ப முடியாது ஹதீதுகளை நம்ப முடியாது எனவே தான் ரசூலுல்லாஹி சதுல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்களுடைய அந்த விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னான் இன்னொரு இடத்துல சொன்னாங்க ரசூலுல்லாஹி செல்ல அலைசலம் அவர்கள் உண்மதி கல்வி என் சமுதாயத்திலே என் தோழர்களுக்கு உதாரணம் உணவுல உப்பு இருக்கிற மாதிரி உப்பு இல்லாத சாப்பாட்டுக்கு யாருக்கும் மதிப்பில்லை யார்கிட்டையும் மதிப்பில்லை என் தோழர்கள் என்னுடைய உண்மத்துல யார மாதிரி இருக்கிறார்கள் உணவில் உப்பை போன்று இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்வன் சொல்லி இருக்கிறார் இப்படி பல அதீதங்கள்ல ஒன்னு ரெண்டு அதிதல்ல பல அதீதிகளில் நபிசல்லாஹ் அலிவஸ் அவர்கள் சஹாபாக்களை பத்தி அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவும் குரான்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதனால நாங்க விலகிக்கொள்ளணும் எங்களுடைய உண்மையான கொள்கை என்ன இதுல நாங்கள் உறுதியா இருக்கணும் எந்த நேரத்திலையும் அசைஞ்சு கொடுத்துடக் கூடாது எந்த சஹாபியா இருந்தாலும் எங்களுடைய தலைக்கு மேல வச்சு நாங்கள் அது எந்த சஹாபியா இருக்கட்டும் சஹாபி என்று வந்துவிட்டால் அவங்கள நாங்கள் விமர்சிக்கவே மாட்டோம் எங்களுடைய அகல சுந்தா உல் ஜமாசனுடைய கொள்கை அதுதான் ஒரு அதீத்தை நாங்க எடுத்துக்கொண்டால் அதீத்தை தரம் விமர்சனம் என்று விமர்சனம் யாருக்கு சகாபாக்களுக்கு அவங்களை பத்தி விமர்சனமே எங்கள்கிட்ட கிடையாது ஏன் அவர்கள் எல்லோருமே நேர்மையானவர்கள் இதான் எங்களுடைய கொள்கை எந்த சகாபாக்களுமே அல்லாஹுவினுடைய மிக நெருக்கமான அன்பை பெற்றவர்கள் சுவனத்திற்குறித்தானவர்கள் உலகத்தில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் எங்களுக்கு உரிமை கிடையாது ஒரு தவறு நடந்தது நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹூ தலா ஒரு தவறை நிகழ வைத்தான் மாயித ரதி அல்லாத்தனவர்கள் அந்த தவறுக்குரிய தண்டனையை பெற்றுவிட்டார்கள் மனமோ ஒபாத்தாகிவிட்டார்கள் நபிசல்லா குழையு செல்ல முறைகள் அவங்கள பத்தி சொன்னாங்க எந்த நேரத்தில் சொன்னாங்க அவங்கள பத்தி வேறு சிலர் பேசுற நேரத்தில் வேறு சிலர் இப்படி கரைக்கிறாங்க அல்ல அவரை வச்சிருந்தான் இவரா கொண்டு போய் வந்து செய்தார் தன்னை ஒப்படைச்சிட்டாரு ஒப்படைச்சு அடிக்கப்பட்டு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரியை பேசின விஷயம் நபிசல்லா அலுவலாமுடைய காலில் உழுந்துருச்சு பிரயாணத்தில் போயிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த பேசுன ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க ஒரு இடத்துல வந்தவொடனே ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க வாகனத்திலிருந்து இறங்கி இந்த ஒரு கழுதை செத்து கிடக்குது அந்த இறச்சியை நீங்க சாப்பிடுங்க என்று கடுமையாக சொன்னாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான கவலை ஆயிடுச்சு யார நான் எப்படி இது சாப்பிட்றது அப்புறம் சூடுல்லா இசல்லாசலுக்கு சொன்னாங்க அந்த தோழரை பத்தி நீங்க பேசி பாருங்க அது இதை மோசம் என்று சொன்னாங்க யாருக்கு சகாபாத்தலுக்கு சொன்னாங்க நானும் நீங்களே யார பத்தி பேசுறது சொல்லிவிட்டு சூடுல்லா இசுலாங்க நாங்க அந்த மாயிதிப்ப எங்க இருக்கிறாரு தெரியுமா இந்த நேரத்திலே சுவர்க்கத்தின் நதிகளிலே குளித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மறுபையில் அல்லாஹ் அவங்கள தண்டிக்க மாட்டான் இதை எந்த ஒரு சஹாபியா இருந்தாலும் அல்லாஹு தாலா சுவனத்திற்கு அவர்களை உரித்தானவர்களாக ஆக்கியிருக்கிறார் அந்த சகாபாக்களை இந்த தீனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால நாங்கள் உண்மையான தீனில் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய சகாபாக்களுடைய அந்தஸ்தை நாங்கள் விளங்கணும் அவங்களை நாங்கள் உண்மையான முறையில மதிக்கணும் மரியாதை செய்யணும் சகாபாக்கள் என்பவர்கள் எல்லா சகாபாக்கம் நபிசல்லாச அவங்களுடைய குடும்பத்தினர்கள் ஆக உயர்ந்தவர்கள் எங்களுடைய தலைக்கு மேல வச்சு போட்டிருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்தை விடவும் எங்களுடைய சொந்தக்காரர்களை விடவும் நபிசல்லாச அவங்களுடைய குடும்பம் தான் எங்களுக்கு உயர்வானது அதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை அதே மாதிரிதான் பெருமாணா செல்லல்லாச அவங்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் அல்லாஹூ தாலா ஹசூலுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சாதாரண கொடுக்கறது இல்ல சாதாரண மனைவிமார்களை கொடுக்கிறது இல்லை உமரவி அல்லாஹு நபி சல்லா அலையம் அவங்கள்ட்ட சொன்னாங்க ஆயிஷான் ஆயி ரபி அல்லாஹூ அவங்களுடைய விஷயத்துல சொன்னாங்க யார் அசூல் அல்லா நீங்க அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி உங்களுக்கு அல்லஹ் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைத்தான் தருவான் சாதாரணமானவர்களை உங்களுக்கு தரமாட்டான் அப்படிப்பட்ட கண்ணியமானவர்கள்தான் நம்முடைய தாய்மார்கள் உம்மஹாத்துள் மோமின்கள் அவங்களை யாராவது குறை சொன்னா அதன் உண்மையாக அவர் உண்மையான மோமினா இருக்க முடியாது திருமானா செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய தோழர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய மனைவிமார்களை மதிக்கணும் எல்லா சகாபாக்களையும் மதிக்கணும் சகாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் சஹாபாக்களுடைய கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சகாபியா இருந்தாலும் அவர்களுடைய அந்தஸ்தை வேற யாராலும் போய் எத்த முடியாது என்ற கொள்கைதான் எங்களுடைய கொள்கை பின்னாடி பெரிய வடிவில்லாக்கள் வந்திருக்கிறாங்க பெரும் பெரும் புதுவுகள் பெரும் இந்த சமுதாயத்துல தோன்றி இருக்கிறாங்க யாரும் சகாபாக்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது கிதாபுகள் எடுத்து பாருங்க மனாபிபி சகாபா என்று சகாபாக்களுடைய சிறப்புகளுக்கு தனி ஒரு பாடத்தையே மொஹதிதீன்கள் அவர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதனால இப்ப நாங்க நாங்க அவதானமாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த சகாபாத்துடைய விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் இதுக்கு மாற்றமாக பேசக்கூடியவர்கள் வழிகேடர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் நாங்கள் பாதுகாத்து வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மோசமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமல் ஊடுருவிக்கொண்டிருக்கிறது இந்த வழிகேடு பல நிறுவனங்களின் மூலமாக பல நிறுவனங்கள் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறது அது கொழும்புலையும் சரி கண்டிலையும் சரி கிழக்கு மாகாணங்களையும் சரி பல பெயர்களையும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வருடத்திற்கு முப்பது நாற்பது பேர் பட்டம் வாங்கிக் கொண்டு வெளியாகிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொள்கையை பரப்பக்கூடியவர்கள் அதனால நாங்க அவதானமாக இருந்து கொள்ளுங்க நாம் இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீனுடைய கொள்கையை பாதுகாக்கணும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நேரான வழிய நாங்க பாதுகாக்கணும் அதுக்கு ஒரே வழி சஹாபாக்கனுடைய விஷயத்துல நாங்கள் உறுதியாக இருக்கணும் ஒரே ஒரு ஹதீதை நான் சொல்கிறேன் கடைசியாக சகாபாக்களுடைய விஷயத்துல அங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சஹாபி சொல்லி காட்டுறாங்க இந்த சஹாபாக்கை யார் என்பதை காட்டுகிறார்கள் இப்ப நம்ம சூதரதுலாம் சொல்றாங்க தானு அக்வல ஹாதியில் உமா இந்த சமுதாயத்தில் தலை சிறந்தவர்கள் அவர்கள் அபர் ரஹா குலூபா நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவர்கள் அக்கல்லஹா தக்கல்லுபா துன்யாவுடைய விஷயத்துல அதிகமாக தங்களை அலட்டிக்கொள்ளாதவர்கள் நீனுக்காக முழுமையாக கொடுத்தவர்கள் துன்யால கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்காம போகும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க استارهم الله الله அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க リصحابتي نبی히 தன்பே নবীন சகவாஸத்திற்காக வேண்டியும் ولي اقாமتي ديની இந்த தீனை நிலைநிறுத்துவதற்காக இந்த சஹாபாக்கள الله தேர்ந்தெடுக்கிறாங்க 파리쿨ஹும் 파으லஹும் அவங்களுடைய சொத்து நல்ல விளங்கி கொள்ளுங்க எங்களை பார்த்து சொல்றாங்க சஹாபாக்களுடைய சொத்து விளங்கி கொள்ளுங்க மொத்தபியூஹும் அலอาஸாரிஹும் அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய நற்புணங்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தான் நேரான வழியில் இருந்தவர்கள் உறுதியா இருக்கணும் எங்களுடைய சகாபாக்களுடைய விஷயத்துல யார் எதை சொன்னாலும் யார் குறை சொன்னாலும் சகாபாக்களுடைய கண்ணியத்தை நாங்க ஒரு பொழுதும் விட்டுக் மாட்டோம் எல்லா சகாபாக்களையும் நாங்க மரியாதை செய்வோம் சகாபாக்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறோ சுவனத்தை கொண்டு நண்பாராயம் கூறப்பட்டவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலை சிறந்தவர்கள் இவர்கள் முன்னோடிகள் அந்த சகாபாக்களுக்காக அவர்களை புகழ்வது அவர்களுடைய அவர்களுக்காக அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய ஒன்று அவர்களை அவர்களை குறை சொல்வது மிகப்பெரும் பாவம் என்பதை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும் இந்த நிலையில் எங்களை நாங்கள் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னான் வழியில் பாதுகாப்பாக இருப்போம் இல்லை என்றால் அல்லா பாதுகாக்கணும் எங்களுடைய சமுதாயம் வழிகும் பெருமான வழியினுடைய அளவுகோலாக இதைத்தான் காட்டிச் சென்றார்கள் நேரான வழியுடையவர்கள் யாருன்னு கேட்ட நேரத்தில் சஹாபாத்தில் இருக்கிற சூழலை என்ன சொல்லிக் கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அதான் நேரான வழி என்று காட்டினார்கள் அந்த நேரான வழியிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உறுதியையும் அப்படிப்பட்ட ஒரு இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு தந்தருள்வானாக யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை காட்டியருள்வானாக வழிகேடர்களுடைய வழிகேட்டிலிருந்து நாங்கள் தப்பி கொள்வதற்குரிய வாய்ப்பே அல்லா நிம்மதியான முறையிலே நம்முடைய தீனுடைய விஷயங்களை நடத்துவதற்கு செய்வதற்கு எல்லாவிதமான வாய்ப்பையும் அடைத்தும் வளர்ந்து